வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா அளவுக்கு மீறிய செல்வமும் ஆபத்து அளவுக்கு மீறிய வறுமையும் ஆபத்து ஆம் அளவுக்கு மீறிய செல்வமும் ஆபத்து அளவுக்கு மீறிய வறுமையும் ஆபத்து என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்